இரண்டாவது முறையாக கோப்பை வென்ற இந்திய அணி நடைபெற்ற போட்டிகளில் கோப்பை வென்ற முதலாவது அணி என்ற பெருமையையும் பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு ராகேஷ் சர்மா அவர்கள் சோயூஸ் டி பதினொன்று விண்கலத்தில் பயணித்து விண்வெளி சென்ற முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம்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 இந்திய ஆங்கில நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அஜய் தேவ்கான் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைக்கேல் கிளார்க் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் ஃபெரர் ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சாமுவெல் மோர்ஸ் மோர்ஸ் தந்தை குறிப்பு அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே எஸ் ரஞ்சித் சிங்கி இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பி பார்த்தசாரதி குமுதம் இதழ் நிறுவனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எம் சரோஜா நகைச்சுவை நடிகை இந்நாளின் சிறப்புகள் உலக சிறுவர் நூல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே